தாபரியம் கோவிந்த மாவன்ளை பராமரிப்பவன் அர்த்தம் திவத்திலும் பசுமைப்பு அழுவார் பெருமாளுக்கு வைகுண்டத்தில் இருக்கிறத காட்டிலும் அந்த மாதிரி வைகுண்டத்தை கூட விட்டுட்டு மாடு மேற்கரேன்னு கண்ணனா வந்து பிறந்தானா அப்படி மாடுகளை பராமரிப்பவன் பசுக்களை பராமரிப்பவன் பசுக்களை சென்றடைந்தவன் கோவிந்தன் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருள் கோனா பூமின்னு அர்த்தம் விந்தன் என்றால் ரக்ஷிப்பவன் அர்த்தம் பூமியை காப்பவன் கோவிந்தன் அதுவும் குறிப்பா இது வராக அவதாரத்தை சொல்றது பிரம்மா ஒரு சமயம் சிருஷ்டி பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண போற இந்த ஸ்வேத்தவராக கல்பம் இந்த கல்பம் இந்த கல்பத்தோட ஆரம்பத்துல பிரம்ம உலகத்தை பிரளைய கடல் பிரளய சமுதத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான் பிரம்மா பாத்தர் பூமியையே காணுமே யார் காப்பாற்றுவா பிரம்மா சொன்னாரா எங்க அப்பா நாராயணன் தான் காப்பாத்தணும் ஆபத்துல தகப்பனார் தான் உதவியாகணும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில ஜெனரேஷன் கேப் வந்துடுத்து அப்படி அப்பா ஒரு ரூட்ல போறார் பையன் ஒரு ரூட்ல போறான் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேதம் ஒரு வழி சொல்லியிருக்கு இந்த தகப்பனாருக்கும் பையனுக்கும் ஜெனரேஷன் கேப் வராமல் இருக்கணும்னா தகப்பனார் ஒரு காரியம் பண்ணணுமா என்னன்னா பையனை ஆசையாக கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு வேதத்தில் ஒரு மந்திரம் சொல்லி கொஞ்சனுமா பையனை மடி நம்ம தர்மத்தில் எல்லாத்துக்கும் மந்திரம் உண்டு பையனை கொஞ்சத்துக்கும் மந்திரம் உண்டு பையனை மடியில உட்கார வச்சுட்டு உச்சி மோந்து பார்த்து தலையை தடவி கொடுத்து மத்தவா தலையை தடவினா அதுக்கு அர்த்தம் வேற தகப்பனார் பையனோட தலையை தடவி கொடுத்து ஒரு மந்திரம் சொல்லி கொஞ்ச என்ன மந்திரம்னா அங்காத் அங்காத் சம்பவாத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திர நாமசி சஜீவ சரதம் பையனை அப்பா சொல்றார் பையா அங்காத் அங்காத் சம்பவசி உன்னுடைய உடம்பில் உள்ள ஓரோரு அங்கமும் என்னுடைய அங்கத்தால் ஆனவை பார்த்தாலே சொல்றேன் கிளிமூக்கு இன்னாரோட பையனானு கேட்கறோம் அப்ப அதே மூக்கு அதே கண்ணு அதே வாய் அதே கை நான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் உன்னுடைய அங்கங்கள் என்னுடைய அங்கங்களால் ஆனவை ஹதயாத் அதிஜாயசே என் இதயத்திலிருந்து கணிந்த இதய கணினி அப்புறம் ஆத்மாவை புத்திர நாமசி நானே மறுபிறவி எடுத்த மாதிரி வந்து பிறந்திருக்க தகப்பனாரோட மறுபிறவிதான் பையனா ஏன்னா இவரோட நிறைவேறாத ஆசையெல்லாம் அந்த பையனை வச்சுருந்தானே நிறைவேற்றிக்கிறார் தகப்பனாருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும் பாவம் அவருக்கு கிடச்சிருக்காது என்ன பண்ணுவார் பையனை இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவனை பிடிச்சி பிஇல சேர்த்து விட்டுருவார் அந்த மாதிரி என்னோட நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேற்ற போகிறவங்க நீ என்னுடைய மறுபிறவையே நீ சஜீவ சரத சதம் நீ நூறு வயசு இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்சம் இந்த ஜெனரேஷன் கேப் வராதான் அதனால பிரம்மா பார்த்தார் அவருக்கு ஜெனரேஷன் கப்லாம் கிடையாது அதனால எங்கள் அப்பா நாராயணன் தான் எங்கள் அப்பா தானும் அது மட்டும் இல்லை இன்னொரு மேட்டரும் இருக்கு மகாபாரதம் சொல்றது ஆபத்துல யார் ரட்சித்தாலும் அவர் நமக்கு தகப்பனார் மாதிரியாம் இங்கே உண்மையாவே பிரம்மாவோட தகப்பனார ரஷிக்க சொல்லி பிரம்மா கூப்பிடுறார் ஆனால் நம்மை ஆபத்தில் யார் ரட்சித்தாலும் அவர் தகப்பனாரை போல இது ஒரு முக்கியமான மேடர் ஒத்தத்தருக்கும் நாலு பேர் தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கலாம் ஒருவர் நம்மளுடைய பயாலாஜிக்கல் ஃபாதர் நம்ம ஈன்ற இடத்த அவரும் ஒரு தந்தை ரெண்டாவது ஆச்சாரியனும் தந்தை ஏன்னா இந்த சரீரத்துக்கு ஜென்மாவை கொடுத்தது நம்ம தகப்பனார்னா ஆத்மாவுக்கு ஞானம் ஜென்மாவை கொடுத்தது ஆச்சாரியன் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னு ஆழ்வார் பாடிட்டார் என்னைக்கு ஆச்சாரியன் எனக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணாரோ அன்னைக்குதான் நான் பிறந்ததா கணக்கு அது வரைக்கும் லைஃப்ல சேர்க்க வேண்டாம் ஆழ்வார் ஆக ஆச்சாரியனும் தந்தை ஆத்மாவுக்கு ஜென்மா ஞானம் என்னும் ஜென்மத்தை கொடுத்தவர் மூணாவது மாமனாருக்கும் தகப்பனார் ஸ்தானமா நம்மளை நம்பி பொண்ணு கொடுத்திருக்கிறார் தும்மல் வந்து பிரம்மா தும்பினார் தும்மினதும் பிரம்மாவோட மூக்குலேந்து கட்ட விரல் சைஸுக்கு ஒரு பன்னிக்குட்டி வந்து வெளியில குதிச்சுது என்னடாது சில பேர் வந்து காதை நோண்டினா வண்டு வரும் காதிலேருந்து அந்த மாதிரி நம்ம மூக்குலேந்து பண்ணி வரதே அப்படின்னு பார்த்தா கட்டை அளவு இருந்த அந்த பன்றி கடக்கட கட கடன் வளர்ந்தது மகாவராகனாக யஜ்யவராக மூர்த்தியாக பெரிய உருவம் எடுத்துட்டார் நேரா பாத்தாள லோகத்துக்கு போனார் பிரளய சமுதிரத்துக்கு அடியில நோண்டின்று போன அந்த வராகமூர்த்தி ஹிரண்யாட்சனை கொன்றார் பூமி தேவியை மீட்டெடுத்தார் அப்படி பூமியை ரஷித்தவன் கோ என்றால் பூமி விந்தன் என்றால் ரட்சித்தவன் பூமியை ரட்சித்தவன் கோவிந்தன் என்று அர்த்தம் சொல்லலாம் மூன்றாவது அர்த்தம் கோன வேதம் அர்த்தம் வித்துனா அறிவு அர்த்தம் வேதத்தால் அறியப்படுபவன் கோவிந்தன் பெருமாளை எதை கொண்டு அறியலாம் பெருமானை அறிவதற்கு என்ன பிரமாணம்னா வேதம் தான் பிரமாணம் வியாசர்டோத்தர் சொன்னாரா அப்படி இல்லை சுவாமி நான் கெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேனே இப்போ இந்த டேபிள் இருக்கு டேபிள் இருக்குன்னா இதை செஞ்ச ஒரு கார்பெண்டர் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ மைக்கு ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சிருக்கா அப்போ யாரோ ஒரு எலக்ட்ரீஷியன் இதெல்லாம் வச்சிருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இந்த உலகம் இருக்குன்னா அதை யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணும்னு நான் கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறேன்னே நான் வியாசர்டோத்தன் வியாசர் சொன்னாரான் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நீ நாஸ்திகனாவே இருந்துடும் நீ பெருமாளை கெஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதா இருந்தா நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம் நீ ஆஸ்திகன் சொல்லிட்டு வரவேண்டா நீ நாசிகனாவே இருந்து தாரோம் ஏன்னா நம்ம கெஸ்ட் பண்ணி புரிஞ்சுடா பெருமாளை முழுசா புரிஞ்சுக்க முடியாது பெரிய ரிஷிகள் மகான்கள் எல்லாம் வேதத்துல என்ன சொல்லிருக்காளோ ஆழ்வார்கள் பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காளோ அதை வச்சுன்னு படிச்சாதான் பெருமாளை புரிஞ்சுக்க முடியுமே தவிர நானா கெஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிக்க முடியாது நீ நாஸ்திகனாவே இருந்தார் அது பிரம்மசூத்திரத்திலயும் சொல்லிட்டார் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல போடுறார் வியாசர் பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சாஸ்திர யோனித்வாத் வேதத்தால தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா தெரிஞ்சுக்காதேங்கிறார் ஆக வேதத்தால் மட்டுமே அறியப்படுபவன் கோவிந்தன் என்றும் ஒரு பொருள் சொல்லலாம் நான்காவதாக கோணா ஸ்தோத்திரங்கள்னு அர்த்தம் விந்தன் எதால் அதை எல்லாம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்களை கூட ஏற்பவன் பெரிய பெரிய ரிஷிகள் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாதான் ஏத்துப்பார்ன்னு நம்மள மாதிரி ஒருத்தன் தாட்பூட்னு ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதை கூட ஏத்துப்பானா எம்பெருமான் அதை நம்மாழ்வார் பாடினார் செலக்கான செல்லும் கீர்த்தியாய் பிரம்மா பெருமாள் பண்ணா பிரம்மா லெவலுக்கு போய் அதை ஏத்துப்பார் நம்ம ஒண்ணும் தெரியாம ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம லெவல்க்கு இறங்கி வந்து ஏத்துப்பார் அப்படி ஸ்தோத்திரங்களை ஏற்க கூடியவன் கோவிந்தன் அதனாலதான் தொண்டர் ஆழ்வார் பாடினார் இளைய புன் கவிதையேலும் எம்பிறார்க்கு இனியவாறே நான் திருமலை நாற்பத்தஞ்சு பாட்டு பாடினேன் எல்லாம் என்னென்னா எல்லாம் இளைய கவிதை புண்கவிதை குழந்தையோட மழலைச்சொல் மாதிரி நான் ஏதோ தப்பு தப்பாக பாடினேன்னார் நம்பால் சொன்னால் நீங்கள் தப்பு தப்பாக பாடினேன்னா அந்த பாசுரத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நித்திய அனுசந்தானத்திலே மாட்டோம் அப்படின்னா அவர் சொன்னார் நீங்கள் ஏற்றுக்கவே வேண்டாம் நான் தப்பு தப்பா பாடினாலும் குழலினிதி யாழ்நிதி என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்ங்கிற மாதிரி என்னோட தாய் ரங்கநாதன் இருக்கான் நான் என்ன பாடினாலும் ஏற்றுக்கிறதுக்கு அவன் ஒத்த ரெடியாக இருக்கான் அவன் ஒத்த ஏத்துனா போறன்ட்டார் ஒருத்தர் சினிமா எடுக்கும்போது அப்படிதான் சொன்னாரான் இந்த சினிமாவை மக்கள்லாம் ஏத்துப்பாடலான்னு கேட்டாராம் அதுக்கு டேரக்டர் சொன்னாராம் ப்ரொடியூசர் ஒருத்தர் ஏத்துட்டா போறோம் மற்றவ ஏத்துக்கறா எதுக்க அவன் போறா ஒடுங்கன்றான் அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கா எல்லாருக்கும் ப்ரொடியூசர் அவன் தான் அவன் ஏத்துப்பான் பிரச்சனையே இல்லை அதனால அந்த டேரக்டரா இருந்து திரு திருமலையை எழுதிட்டேன்ட்டார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அதை மாதிரி இளைய புண் கவிதையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அதான் கோவிந்தன் இல்ல கோனா மூவிங்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல கூட கோனா போன்னு சொல்றாள் இல்லையோ அத மாதிரி கோ என்றால் அசைவு மூவிங்னு அர்த்தம் எப்பேற்பட்ட குணங்கள் வந்து சீரான குணங்கள் இருக்கான் சீர்னா ஆர்டர்லி முறையான ஒரு அர்த்தம் உண்டு சீர்னா குணங்கள்னு அர்த்தம் உண்டு பெருமானுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா சீரான சீரா இருக்கான் சீர் என்றாலும் குணம் அந்த ிய குணங்கள் சீராக முறையாக ஆர்டர்ல இருக்கு இந்த உலகத்துக்கே அவன் தான் கண்ட்ரோலர் சொல்றேன் அமைதியா இருக்கு டீச்சரும் இருக்கார் அந்த டீச்சர் ஒழுங்கா இருக்காரு அர்த்தம் ஏன்னா சில டீச்சர்லாம் இருக்கா நான் படிக்கும் போதே சில டீச்சர் எங்களோட சேர்ந்து ஆளும் சத்தம் போட்டு இருப்பேன் அந்த மாதிரி டீச்சரும் உண்டு அப்படி இல்லாம டீச்சரும் சீரா ஒழுங்கா இருக்கா அதனால பசங்களும் ஒழுங்கா இருக்கா அப்போ ஒரு கிளாஸ் சீரா இருக்குன்னா அங்க ஒரு சீரான டீச்சர் இருக்காருன்னு அர்த்தம் இந்த உலகமே எல்லாம் சீராக போயிட்டு இருக்கும் இந்த உலகத்துல எல்லாமே சீராக பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா கரெக்டா டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு மணி நேரம் இருக்கா சூரியோதயம் பஞ்சாங்கத்தில் எந்த டைம் போடுறாலும் அந்த டைம் சூரியோதயம் கரெக்டாக ஆடுறது பூமி சூரியனை சுத்தின்னு வரது முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒன் பை போர் ஒன் பை போர் நாட்கள் சுற்றி வருது அதுக்காக கூட குறைஞ்ச பேர் இருக்கா சந்திரன் பூமியை சுற்றி வருது அதுவும் பூமியில் நடக்கிறது எல்லாமே இருக்கு இதெல்லாம் சீராக நடக்கிறதுனா என்ன அர்த்தம் ஒரு ஆசாமியம் அவனும் சீராக இருக்கான்னு அர்த்தம் எப்படி ஒரு கிளாஸ் ரூம் சீரா இருக்குன்னா சீரா ஒரு டீச்சர் இருக்காரு அர்த்தமும் அது போல இந்த உலகம் எல்லாம் சீரா நடந்து அவன் தான் சீரான குணங்களை கொண்ட சீர்கோவிந்தன் அதனாலதான் இங்கிலீஷ்ல கூட சொல்றான் காடுனா என்னன்னா ஜெனரேஷன் ஆபரேஷன் படைத்தல் ஆபரேஷன் அழித்தல் இந்த மூணைய ஒரு சீரா செஞ்சு போறார் அதனாலதான் சீர்கோவிந்தன் அப்படின்னு அவனை சொல்றா இந்த கருத்தை தான் பொய்கை ஆழ்வார் தன்னுடைய முதல் பாசுரத்தில் பாடினார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாசுரம் என்ன இது ஒரு பெரிய கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாசுரம் என்ன வையம் தகலையா ஒருத்தட்ட கேட்டார் அப்படிதான் திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாசுரம் என்ன பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆரம்பிச்சுட்டார் அது வரிசையில தான் முதல் பாசுரம் அதாவது நாணிகள் வந்து பின்னாடி கம்பெயர் பண்ணும் பல்லாண்டு வந்து வேதத்தை சொல்றதுக்கு முன்னாடி பிரணவத்தை சொல்லி சொல்ற மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கு பல்லாண்டு தான் பிரணவம் மணவாள மாமணிகளை சாதிக்கிறார் வேதத்துக்கு ஓம் என்னும் அது போல் உள்ளத்துக்கெல்லாம் மங்களமாதலால் ஆகையினால நாத்த முனிகள் கம்பெயர் பண்ணும் முன்னாடி வச்சார் முதல் முதலில் தோன்றிய பால்சுரம் எதுனா வையம் தகலியாதான் அந்த பால்சுரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவ முத முதல்ல தனித்தனியா சஞ்சரிச்சு இருந்தா வெவ்வேறு ஊர்களில் திருவோவத தனித்தனியா பெருமாள்ல மங்களா சாசனம் பண்ணிட்டு இருந்தா ஆனா பெருமாளுக்கு ஒரு குணம் உண்டு தன்னுடைய அடியார்கள் எல்லாம் தனித்தனியா சஞ்சரிச்சா அவருக்கு பிடிக்காது ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைப்பார் அடியன் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் நீங்க எல்லாம் ஒரு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்க நம்மளெல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அதுக்கு கிருஷ்ணார்ப்பணம் மூலமா பெருமாள் ஹெல்ப் பண்ணாரோ இல்லையோ அந்த மாதிரி இந்த மூன்று ஆழ்வார்களையும் ஒரே இடத்துல ஒன்னா சேர்க்கணும்னு நினைச்சா இப்போ கிருஷ்ணார்ப்பணம்னு இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார் எம்பெருமாம் அப்போ வந்து திருக்கோவலூரை கட் பண்ணி விட்டுவார் ஒரே இருட்டா இருக்கு எங்க ஒதுங்கிறது தெரியல பொய்கி ஆழ்வார் பார்த்தார் ஆசிரமம் ஒரு ரேடி மட்டும்தான் இருக்கு உள்ள போனார் கதவை சாத்தினார் ஒரே ஒரு ஆள் படுத்துக்கதான் அந்த ரேடியில் இடம் இருந்தது பொய்கை ஆழ்வார் போனார் படுத்துனுட்டார் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டினார் திறந்து விட்டார் பார்த்தா யாரோ ஒரு பக்தர் வந்திருக்கார் பூதத்தாழ்வார் வந்திருக்கார் ஆனா இவருக்கு அறிமுகம் இல்லை இது வரைக்கும் என்ன ஒரு வைஷ்ணவர் வந்திருக்கார் இடம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள அழிச்சுனுட்டார் ஆனா இப்ப ரெண்டு பேர் படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டார் மூணாவதா ஒருத்தர் வந்து கதவை தட்டினார் யாருன்னா பேயாழ்வார் இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு பக்தர் வந்திருக்காரு இடம் கொடுக்காம என்னன்னு அவரையும் உள்ள கூட்டணுட்டா கதவை சாத்தினுட்டா கதவை இப்போ லாக்கலாம்னா போட்டு பூட்டியாச்சு ஆனால் இப்போ மூணு பேர் உக்காரதுக்கு இடம் இல்லை மூணு பேர் நிக்கத்தான் இடம் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டா மூணு பேர் நின்று இருக்கா மூணு பேருக்கும் இடையில யாரோ ஒருத்தர் பூந்து நெருக்கிறாப்ல இவ்வாளுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆறாது நம்ம மூணு பேரும் உள்ளே இருக்கோம் கதவும் தாப்பா போட்டிருக்கு யார் அது உள்ள பூந்தது அப்படின்னு புரியல உடனே பொய்கி ஆழ்வார் கெஸ்ட் பண்ணிட்டாராம் வந்திருக்கிறது நாராயணனா தான் இருக்கணும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டார் ஒரு விளக்கேத்தினா யாரும் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்ச சொல்லலாம் அப்படின்னு விளக்கேத்தினாராம் எதை விளக்காய் ஏத்தினார் ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி கரண்ட் தான் இல்லையா கரண்ட் தான் கட் பண்ணிட்டா மழை பெய்ஞ்சதுன்னு சொல்லிட்டு வெளியிலேயும் போய் கடையை எதுவும் திறந்துருக்காது நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதனால விளக்காய் என்ன கொண்டு வந்தாராம் இந்த உலகத்தையே கொண்டு வந்து அகல் விளக்காய் ஏத்தினாரா வையம் தகலியா அப்புறம் என்ன பண்ணார் வார்கடலே நெய்யாக சமுதிர ஜலத்தையே கொண்டு வந்து நெய்யா விட்டார் வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே தீபமாக ஏற்றினார் ஏன் கேள்வி ஏன் அகலா வைக்கணும் ஜோதியா ஏற்றணும் இருக்கு சீர் அப்படின்னு சொன்னோமே அந்த விஷயம் என்னன்னா பெருமாள் இருக்காங்க இந்த உலகம் எவ்வளவு சீராக இயங்குறது இவ்வளவு சீராக இயங்குறதுனா என்ன புரியுதுனா இதுக்கு கண்ட்ரோலராக நாராயணன் இருக்காங்கிறது நமக்கு புரியுது ஆக பெருமானை காட்டும் விளக்கு இந்த உலகம் ஒரு வருஷம்னா முன்னூத்தி நாள் பர்ஃபெக்டா இருக்கு ஒரு நாளுக்கு இருபத்தி மணி நேரம் பர்ஃபெக்டா இருக்கு சூரியோதயமாகட்டம் சந்திரோதயமாகட்டம் எல்லாம் கரெக்டா நடக்கிறது அப்ப இந்த உலகமே பெருமாள் இருக்காங்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் ஏன் அதுக்கு சமுதிர ஜலத்தை நெய்யா விட்டார் வார் கடலே நெய்யாக சமுதிரத்தையே நெய்யா விட்டார்னா கடல் அலைகள் பார்வ கரையை நோக்கி வருது அதுவே சுனாமி திரும்பி போயிடுறது நடந்துடே இருக்கு ஏன் நடக்கிறது கண்ட்ரோல் பண்றான் இருப்பதை காட்டக்கூடிய மற்றொரு பிரமாணம் கடல் அலைகள் அதனால கடலை கொடுத்து விட்டார் அப்புறம் போறது இங்க வெஸ்ட் டு ஈஸ்ட் மாதிரி வருதா அப்ப அது பெர்ஃபெக்டா இருக்கா உள்ளுக்குள்ள இருந்து நாராயணன் கண்ட்ரோல் பண்றான் சூரியனுக்குள்ள அந்தரியாமியாக நாராயணன் இருக்கான் அப்ப நாராயணன் இருப்பதற்கு மற்றொரு விளக்கு மற்றொரு சான்று சூரியன் அதை ஜோதியா வச்சார் ஆகவேதான் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக இத்தனையும் சீரா கொண்டு போகிறான் நாராயணன் இதையே விளக்காக கொண்டு அவனை சேவிக்கலாம் செய்ய சுடர் சூட்டினேன் சொல்மாலை இடராழிங்கு என்று அவர் ஒரு விளக்கேற்றினார் அப்படி விளக்கேத்தி யார் வந்திருக்கா இன்னும் கிளியரா தெரியல இரண்டாவது ஆழ்வார் பூதத்தழ்வார் பார்த்தார் நம்ம ஒரு விளக்கேத்துவோம் இவருக்கு ஒரு கஷ்டம் அவர் உலகத்தையும் கொண்டு வந்து இவர் வேற விளக்கு எங்க போவார் அதனால அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடித்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அன்பையே அகல் விளக்கா வச்சுட்டார் அதுல ஆசையே நெய்யா இன்புருக்கு சிந்தை இட தெரியாது ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றினார் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு விளக்கார் அவர் மெட்ராஸ்காரர் அதாவது மற்ற ஊருக்காராம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா மெட்ராஸ் மக்கள் ஸ்மார்ட் பண்ணி காரியத்தை முடிச்சிருவா பேயாழ்வர் கஷ்டமே படல யார் வந்திருக்காரு சேவிச்சுட்டார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று சேவித்தார் ஆக இந்த வரலாறு நமக்கு என்ன காட்டுறதுனா பெருமானை காட்டக்கூடிய விளக்கு என்னன்னா வையம் திரோன் இப்படித்தின் போரா நாராயணன் இதுல இருந்தே அவன் சீரான சீரான குணங்களோடு கூடியவன்கிறது புரியுது அதான் சீர்கோவிந்தா அதுவும் எப்படிப்பட்ட சீர்கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா தன்னுடைய எதிரிகள் விரோதிகள் தன்னோடு கூடாதவர்கள் விரும்பாதவர்கள் இவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய கோவிந்தன் இத பத்தி முக்கூர் சுபோதினி வியாக்கியானத்துல ஒரு அழகான கதை சொல்லியிருக்கார் நல்லா ரசிக்கக்கூடிய சரித்திரம் என்னென்னா கண்ணன் ஆய்ப்பாடியில் எழுந்துருளியிருந்தான் அப்போ எல்லாருக்கும் கண்ணன் மேலே பைத்தியம் இங்கே கிருஷ்ணார்பணத்தில் கதை கேட்கக்கூடிய அடியார்கள்லாம் எப்படி கண்ணன் மேலே வெறித்தனமான அன்போடு வந்து கதை கேட்கிறீர்களோ அந்த மாதிரி பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகைகளும் கண்ணன் மேல வெறித்தனமான அன்போடு இருந்தார்கள் ஆனால் அதே ஆய்ப்பாடியில் ஒரு மாமா மாமி இருந்தாள் அவளுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது அவள் சொல்லலாம் என்ன கிருஷ்ணன் அஞ்சு லட்சம் பெண்களோட டான்ஸ் ஆடுறான் இந்த பெண்களுக்காவது கொஞ்சம் விவசாயம் வேண்டாம் ஒரே ஆளோட போய் இப்படி டான்ஸ் ஆடினு இருக்காளே இது அண்ணாவா இருக்கு அதுவும் ஆச்சாரமும் இல்ல என்ன ஆச்சாரம் இது இவா ஒரு மாலைய போட்டுக்கறா அவங்க எழுத்துல போடுறா அவங்க மாலையை இவா போட்டுக்கறா அவன் ட்ரெஸ்ஸை இவா பாட்டிக்கிறா இவா டிரஸ் அவன் போட்டுக்கிறான் இன்னும் ஆச்சாரமே கிடையாது அதை எச்ச பண்ணி புல்லாங்குழல் ஊதிருக்கான் ஏ என்ன கிருஷ்ணன் இவன் அப்படின்னு அந்த மாமா மாமிக்கு மட்டும் கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காதான் கூடார் விரும்பாதவர்கள் கூடாதவர்கள் அவன் ரெண்டு பேருக்கு மட்டும் கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது ஆன்டி கிருஷ்ணா குரூப்னு அவ வீட்டுக்குள்ள மட்டும் வச்சிருந்தவா அப்போது ஒரு நாள் வந்து திடீர்னு பார்த்தா சாயந்தரம் எட்டு மணி கரண்ட்டு கட்டாக எடுத்து ஊரில் மாமா சொன்னார் என்னடி இதை கரண்ட்டு போயிடுத்து என்னார் மாமி என்ன என்கிட்ட கேட்குறாள் நீங்கள் தான் ஆம்பளை வெளியில் போய் என்னன்னு பார்த்துன்னு வாங்கோ அப்படின்னார் அவர் சொன்னார் நான் வெளியில் போயிடுவேன் ஆனால் அடிக்கடி ஒரு ரூமர் ஒன்று வருது யாராவது ஆம்பளைகள் வெளியில் போயிட்டால் கிருஷ்ணா அந்த வீட்டுக்குள்ளே பூந்துடுறான் அப்படின்னு ரூமர் வருது அதனால எனக்கு உள்ளே வர்றதுக்கு பயம் வெளில போகிறதுக்கு பயமாக இருக்குது உள்ள வந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னார் மாமா மாமி சொன்னால் பரவாயில்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஜாக்கிரதையாக இருக்கேன் சரி நான் என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன் நீ கதவை தாப்பா போட்டுக்கோ கதவை தட்டினதுக்கு அப்புறம் யாருன்னு கேளு நானா இருந்தா கதவை தரேன் இல்லைன்னா திறந்துடாத வேற யாரா இருந்தாலும் திறந்துடும் கிருஷ்ண மாறு எல்லாம் கூட வருவான் அதனால நீ கதவை திறந்துடாத அப்படின்னா மாமா ஓகேன்னு சொல்லிட்டா மாமி கதவை தாப்பா போட்டுந்தா மாமா கிளம்பி வெளில போயிட்டார் ஏன் கரண்ட் கட் ஆயிருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக போயிட்டார் பார்த்தா அவருல மட்டும் தான் கரண்ட் இல்லையா மத்த கரண்ட் இருக்கு எங்க பியூஸ் போச்சுன்னு தெரியல லைன் மேனை பிடிச்சி பியூஸ் போடணும் மாமா தேடினு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா வந்து கதவை தட்டினார் கரண்ட் இன்னும் வந்த மாமா வந்துட்டார் கதவை தட்டினார் மாமியை அப்படியே அந்த சாவி இடுக்கு வழியா பார்த்தா மாமா தான் வந்திருக்காரு வாங்க வாங்கோன்னு கதவை தருந்தா சீக்கிரம் தாப்பா போடுறீங்க கண்ணுன்னு ஒத்துற போறான் அப்படின்னா மாமா சரிட்டு மாமியை கதவை தாப்பா போட்டுட்டா என்னாச்சு கரண்ட்டுக்கு பார்த்த இடா லைன்மேனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன் வந்துருவான் அப்படின்ட்டார் ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல போய் உட்காந்துட்டா மாமாவும் மாமியும் ஊஞ்சல்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடினு இருக்கா திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார் சொல்றா யார் அது கதவை தட்டுறது மாமா சொன்னார் கிருஷ்ணா வந்தாலும் வந்திருப்பான் அந்த திருட்டு பையதான் வருவான் ஆனா ஒன்னு இப்பதான் கேள்விப்பட்டான் பக்கத்தாத்து மாமிதான் சொன்னா அவன் ஆத்துக்காரர் வேஷத்துலயே வாத்துக்குள்ள வந்துட்டானும் அதனால என் வேஷத்துலயே கிருஷ்ணன் வந்தாலும் ஒருவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு சப்போஸ் என் வேஷத்துல மட்டும் கிருஷ்ணன் வந்தான்னா உள்ள கூப்பிட்டு வெளில விட்டுறாத இதுதான் சான்ஸ் உள்ள கூப்பிட்டு கட்டி போட்டு அடி அடி அடிச்சிடணும் பாரு என் வேஷத்துல வந்தானா உள்ள இழுத்து பிடிச்சிருண்டா மாமி போய் கதவை திறந்தா பார்த்தா மாமாவே நிற்கிறார் உள்ள பிடிச்சி இழுத்துட்டா மாமா உள்ள இழுத்து கதவை தாப்பா போட்டா மாமா சொன்னா மாமா உங்க வேஷத்திலே கிருஷ்ணான் சொன்னா இல்லையா ஒரு கைத்த எடுத்து மாமா அந்த மாமா பிடிச்சார் பக்கத்தாத்துல குட்டு தலையில நாலு போடு போட்டா மாமி ஆத்திரம் தீர ஏற்கனவே அவர் என்ன அடிச்சிருக்கோ போட்டா அடி அடித்ததுக்கு மாமாவுக்கு முன்னாடியே மாமா வேஷத்துல கிருஷ்ண உள்ளான் பாவம் ஒரிஜினல் மாமா உள்ள வந்து அடி வாங்கினார் அதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணனோட பிரபாவத்தை புரிஞ்சு மாமாவும் மாமியும் கண்ணனோட திருவடிகள்ல விழுந்து பணிந்து அவனோடு கூடினார்கள் அப்படி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா விரோதிகளாக நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் குணங்கள்னு ஒரு அர்த்தம் விரும்பாதவர்களை கூட விரும்ப வைக்கக்கூடிய அளவுக்கு குணங்களை உடையவன் கோவிந்தன் அதத்தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாங்கிற ஆண்டாள் ஆனா இதை விட இன்னும் பல சுவாரஸ்யமான அர்த்தங்கள் இதுல இருக்கு மேலோட்டமான அர்த்தம் கூடாரை வெல்லும் கொஞ்சம் கொல்லும் சீர்கோவிள் பாடியிருக்கணும் கண்டன என்ன பண்ணுறா எத்தனை அசுரர்கள் ஆரம்பிச்சு சகடாசுரன் திருணாவர்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வத்தாசுரன் கபிசாசுரன் பிரலபாசுரன் கேசி அதுக்கப்புறம் கம்சன் சிசுபாலன் தந்தபக்தரன் அதுக்கப்புறம் பாரத போர் பாரத பாறை கூடாரை கொல்லும் சீர்கோவிந்தான் ஏன் எப்படி பாடுனா அப்ப வெல்லும் வித்தியாசம் இருக்கா இது ஒரு ஆடியன்ஸ் கோஸ்டின் பாடாம வெல்லும் கிட்டத்தட்ட அதாவது சமீபத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் ஒரு கொட்டேஷன் சொன்னார் அதை பார்த்தா புரிஞ்சிடும் அப்துல் கலாம் என்ன சொன்னார் பர்சன் But it is very easy to defeat a person. அரையுணும் அவமான யாருக்கும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது ஆனா ஒருத்தனை வெல்வதுங்கிறது என்னன்னா யார் ஒருத்தனுக்கு நம்மள பிடிக்கலையோ அவனுக்கு கூட பிடித்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா அதுதான் அவனை வெல்வதுன்னு அர்த்தம் அதான் அப்துல் கலாம் சொன்ன இட் இஸ் வெரி வெரி வெரி வெரி டிஃபிகல் பட் இட் வெரி ஈஸி டு டிஃபீட் எ பர்சன் ஆக கூடாதவர்கள் விரும்பாதவர்கள் கூட ஜெயிப்பவன் கோவிந்தன் அதாவது தன் குணங்களால அவளை கூட மயக்கிடுறானோ அதுதான் இங்க ஸ்பெஷாலிட்டி என்ன விஷயம்னா எத்தனையோ அசுரர்களை கண்ணன் கொன்னானே கடைசியாக இருந்தாச்சுன்னா அவளுக்கு கூட மோக்ஷம் கொடுத்தான் அதுதான் இங்க தாத்யம் அவளோட சரீரத்தை தான் அழிச்சானே தவிர அவர்களுடைய ஆத்மாவுக்கு மோட்சம் தான் கொடுத்தான் ரெண்டு வளர்ப்பு தாய் கம்சன் வந்து தன்னுடைய தாயார் வயத்தில இருந்து பிறந்தான் வில்லன் களை இருந்ததான் அந்த கலையை பார்த்ததும் தாய்ப்பாலே கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்கி வச்சாலும் அதுக்கப்புறம் இறக்கப்பட்டு கரிசனம் கொண்டு பூதனை தான் தாய்ப்பால் ஊட்டி அவன் வளர்த்திருக்கா அந்த பேய்ப்பால்தான் வந்திருக்க அதான் சொல்றாள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லேன்னு அப்படி இந்த பூதனைங்கிற அன்னை வளர்த்தான் இவன் பெரிய வில்லனான ஆக அந்த கம்சன் என்ன பண்ணா ஏற்கனவே தேவகரியோட எட்டாவது கர்ப்பம் பிறந்திருத்து இவர் வசுதேவர் என்ன பண்ணார் குழந்தைகளை கோகுலத்தில் விட்டுட்டு நந்தகோப்பனுக்கு பிறந்த பெண் குழந்தை யோகமாய குழந்தை கம்சன் வந்தான் குழந்தையோ வாடோட வந்தான் அது கம்சன் பறந்து போயிடுச்சு போகும்போது என்ன சொல்லிடுதுன்னா உன்னை கொல்ல பிறந்தவன் வேற ஒரு இடத்துல சேஃபா வளர்ந்துருக்கான் வேற சொல்லிட்டு போயிடுது